நாட்டின் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய பொருட்கள் சிக்கன் கால் கிலோ எலுமிச்சம்பழம் ஒன்று உப்பு ருசிக்கேற்ப மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் மஞ்சப்பிடி கால் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஒன் ஸ்பூன் அரிசி மாவு ஒன் ஸ்பூன் எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு கருவேப்பிலை சிறிது பச்சை மிளகாய் ரெண்டு செய்முறை முதல்ல சிக்கன் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துப்போம் அதில் வந்து நிமிச்சம் சாறு பேஞ்சு விட்டுட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் பத்து நிமிஷம் நம்ம கலர் கிடைக்கணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சப்பொடி அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் கலந்துவோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு தேவைன்னா அது பார்த்துக்கிட்டு கலந்து விட்டுவோம் கலந்துட்டு நல்லா இன்னொரு பத்து நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு அது வானில்லை எண்ணெய் பொறிக்க தேவையானாலும் ஊற்றிட்டு இதை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சிக்கன் சிக்ஸ்டி தயார் நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணி அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே அந்த டெக்கரேட் பண்ணிடலாம் கருவேப்பிலையை பச்சை மிளகாய் அப்படியே பச்சாவே சும்மா கீறி மேலே வச்சு கொடுத்தோன்னா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்